நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம செய்ய போகிறது ஈரல் வருவல் செய்ய தேவையான பொருட்கள் ஈரல் கால் கிலோ பெரிய ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் தேவையான அளவு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒன்று ஏலக்காய் ரெண்டு லவங்கம் நாலு செய்முறை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தை பொடியை நிற்க வச்சுக்கலாம் தக்காளி பொடியை நிற்க வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் மிளகு வந்து ட்ரை பேனில் வறுத்து அதை பவுடி பண்ணி வச்சுக்கலாம் மிளகுத்தூள் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானலில் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காவ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுடுவோம் அதனால பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் முதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுவோம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் நல்லா நல்ல பொன்னிறமாக வதங்கணும் இது மாதிரி எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ராஸ்மெல் போகணும் அந்த மாதிரி வதக்கிட்டு தக்காளி போட்டுவோம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிவோம் அந்த எண்ணெயிலே இப்போ மஞ்சப்பொடி மிளகுத்தூள் தனியாத்தூள் உப்பு ருசிக்கேற்ற போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு ஈரல் போட்டுடுவோம் ஈரல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காயோடு நல்லா எல்லா காயோடையும் சேர்ந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிறாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை எனக்கெல்லாம் கலரிட்டு மூடி போட்டு வேக விடுவோம் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம நடு நடுவில் திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா வெந்து வந்தவுடனே அது கரண்டில் இப்படி குத்தினோன்னா நான் வந்து வந்து கட் ஆகும் அப்போ நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும் மேலே கருவேப்பிலை தூவி எனக்கு எல்லாம் சுப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஈரல் வறுவல் தயார்